அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில தேசிய மனுவேல் இதனால் தலைப்பு நம் செயல்பாடு ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டது அங்கு இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் இருவருமே அனைத்து விளையாட்டுகளிலும் சிறந்தவர்கள் இருவரும் விளையாட்டு நிதிமுறைப்படி பங்கு சமநிலையில் இருந்தார்கள் ஆகவே இப்போட்டிக்கு பொறுப்பாளர்கள் யாருக்கு சிறந்த பரிசை கொடுப்பது என திகைத்தனர் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சொல்லப்பட்டு ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றது ஆசிரியர் கூட்டத்தில் சொல்லப்பட்ட காரியம் இருவரும் பள்ளியில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரைக்கும் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பார்த்து அதில் சிறந்தவர்களுக்கு சிறந்த வீரருக்கான பரிசை கொடுங்கள் என தீர்மானிக்கப்பட்டது ஆம் முதுகை கூனியபடி நன்றாக நடக்க முடியாது எண்ணங்களை குறுக்கி வெற்றி நடை போட முடியாது நம் எண்ணங்கள் வலிமையானவை அவற்றை பூக்களைப் போல தூவவும் முடியும் கற்களைப் போல எரியவும் முடியும் ஒன்றை நாம் கவனிக்கலாம் ஒன்றை சாதிக்க முடியும் என்பதற்கு உடல் துணையாக இருப்பதை விட நம் மனம்தான் பெரிதும் துணையாக இருக்கிறது சிந்திப்போம் நமது செயல்பாட்டை நல்ல விதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துவோம் நன்றி